ஒன்பது வழியில் நீ செலவு செய்த ஒரு அடிமையை விடுதலை செய்ய ஒரு தீனார் ஏழைகளுக்கு நீ தர்மம் செய்த ஒரு தீனார் உன் குடும்பத்தாருக்கு நீ செலவு செய்த ஒரு தீனார் ஆகிய நான்கில் கூலி பெறுவதில் மிக மேலானது உன் குடும்பத்தாருக்கு நீ செலவு செய்ததுதான் என நபி சொல்லுவா அலிக் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒன்பது ஒன்பது ஐந்து